உயில் மகன்களே என் ரத்தத்தின் எச்சங்களே தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லையாமே பொய் மந்திரத்திலும் பொய்யூண்டு மகன்களே இப்போது சொல்லும் என் சொல் மந்திரத்திலும் மிக்கது மகன்களே கேளுங்கள் என் வீட்டுக் கதவையும் மரணம் தட்டும் நாக்கு நங்கூரம் போடும் ஒதுடு அசைந்தால் உயிர் செலவாகும் சைகை செய்யவும் சக்தி இராது ஆகவே மகன்களே அப்போதைக்கு சொல்லி வைத்தேன் இதை அடிமனசில் நிறுத்துங்கள் எனக்குப் பின்னால் என் நண்பர்கள் நான் தும்பியதெல்லாம் சங்கீதம் என்பார்கள் எனக்குப் பின்னால் என் எதிரிகள் என் சங்கீதமெல்லாம் தும்பல் என்பார்கள் இரண்டும் மிக என்று இயம்புக மகன்களே இவன் ரேகைகளை நம்பாதவன் ரேகை தேய தேய உழைத்தவன் என்று சொல்லுங்கள் இவன் பூக்களின் புத்திரன் தாவர சிநேகிதன் ஆனால் சூரியரை என்று சொல்லுங்கள் நாய் வேஷம் போட்டாலும் இல்லை கூவியவன் என்று கூறுங்கள் இவன்தான் விமர்சகர்களை மதித்தவன் விமர்சனங்களை மதிக்காதவன் என்று வெளிப்படுத்துங்கள் வெல்வெட் விரிப்பில் நடந்தாலும் சேருகளையே சிந்தித்தவன் என்று செப்புங்கள் மந்திரிகளை நண்பர்களாய் நண்பர்களை மந்திரிகளாய் அடைந்தவன் இவன் என்று கூறுங்கள் எல்லோரோடும் நெருங்கியிருந்தவன் ஆனால் எப்போதும் தள்ளியிருந்தவன் என்று எழுதுங்கள் ஐம்பூதங்களும் தேய தேய ஐம்புலங்களை அனுபவித்தவன் இவனாய்த்தான் இருப்பான் என்று எழுதுங்கள் ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயித்தவனும் ஆனால் ஒருபோதும் யுத்தத்தை விரும்பாதவனும் இவனே என்று உலக உருண்டையை அணைத்துக் கொண்டாலும் இந்தியாவை மட்டும் முத்தமிட்டவன் என்று முன்மொழியுங்கள் தென்னை மரமும் நதிக்கரையும் தென்பட்டால் அங்கே சமாதியாக சம்மதித்தவன் என்ற சங்கதி சொல்லுங்கள் இவன் பேனா ஒவ்வொரு முறை குனிந்தபோதும் மானுடன் நுகர்ந்ததென்று மகிழ்ந்து சொல்லுங்கள் எந்த தேவதையும் இவனை ஆசீர்வதிக்கவில்லை கண்ணீரிலும் இரத்தத்திலும் கவிதைக்கு மை தயாரித்தவன் என்று எழுதுங்கள் சோகங்களையே சுகமாக்கிக் கொண்டதால் வாழ்வின் இரண்டாம் பாகத்தில் சோகமில்லாமல் சோகப்பட்டவன் என்று சொல்லுங்கள் காற்றில்லாத கிரகம் கவிதையில்லாத நரகம் இரண்டும் ஒன்றென்றவன் இவன் என்று சொல்லுங்கள் என் கல்லறையில் தோற்றம் எழுதுங்கள் 13, 7, ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று மறைவு எழுதாதீர்கள் இல்லையா மறைவே இல்லையா உண்டு என்று வானம் என்று தீர்ந்து போகுமோ அன்று பூமி என்று தூர்ந்து போகுமோ அன்று காற்று என்று மூர்ச்சையாகுமோ அன்று கடல் என்று தொலைந்து போகுமோ அன்று சூரியன் என்று சுண்டிப்போகுமோ அன்று சொல்லுங்கள் மகன்களே சொல்லுங்கள் வானம் நிரந்தரம் பூமி நிரந்தரம் காற்று நிரந்தரம் கவிதை நிரந்தரம்